வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கீட்டன நூறு ஆசிரியர்களுக்கு ஒப்பானவர் பொறுப்புமிக்க ஒரு தந்தை ஆம் நூறு ஆசிரியர்களுக்கு ஒப்பானவர் பொறுப்புமிக்க ஒரு தந்தை என்கிறது இங்கிலாந்து பழமொழி நன்றி வணக்கம்